அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருக்குறளில் வாய்மை என்ற அதிகாரத்தை பார்த்து நிறைவு செய்துள்ளோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் ஆறாவது குரட்பா பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்பேசாமல் இருப்பதற்கு நிகரான புகழ் காரணம் இல்லை அனைத்து புண்ணிய பயன்களாகிய இன்பங்களையும் உடல் வருத்தம் தராத பொய்பேசாத பண்பானது கொடுக்கும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்பது ஏழாவது குரட்பா பொய்பேசாத பண்பை விட்டுவிடாமல் பொய்த்து போகாத வண்ணம் ஒருவன் எப்பொழுதும் கடைபிடிப்பானேயானால் அவன் மற்ற புண்ணிய செயல்களை செய்யாமல் இருந்தாலும் தவறல்ல அல்லது மற்ற புண்ணிய செயல்களை செய்யாமல் நல்லதேதான் என்று இரண்டு பொருளை இதிலே நாம் கண்டு உணர்ந்திருக்கிறோம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் பிற அறங்கள் தருகின்ற புண்ணியத்தை வாய்மை ஒன்றே தந்துவிடும் என வாய்மையின் மறுமை பயனின் மிகுதி சிறப்பு நன்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது எட்டாவது குரட்பா புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் நீரினால் புறத்தில் காணப்படும் உடம்பு மாசுக்கள் நீங்கி தூய்மை அடையும் உள்ளதை உள்ளவாறு பேசுவதால் மனமானது மாசுகள் நீங்கி மெய்ப்பொருளை தெளிவாக உணரும் அல்லது புற தூய்மையானது நீரால் அமைவது காணப்படுவதைப் போல அகத்தின் தூய்மையானது வாய்மையால் உணர்ந்து கொள்ளப்படும் என்ற அனுமான ஜஞானமும் கூறப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் குரட்பா ஒன்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு சூரியன் சந்திரன் நெருப்பு முதலான அனைத்து புற இருளை போக்குகின்ற ஒளிரும் பொருள்களும் துறவினால் நிறைந்தோர்களால் ஒளிர்விப்பவைகளாக கருதப்படுவதில்லை அக இருளாகிய அறியாமையை அகற்றி மெய்யறிவை ஒளிர்விக்கும் உணர்த்தும் ஆற்றல் படைத்த பொய்பேசாமை எனும் சிறப்பு பண்பாகிய அக ஒளியாகும் பத்தாவது குரட்பா யாம் ஐயா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற புலவர்களாகிய நாங்கள் மெய்ப்பொருளை உணர்த்தும் நூல்களாக கற்று அறிந்தவைகளில் உள்ளதை உள்ளவாறு உரைக்கும் உண்மை பேசும் பண்பாகிய அறத்தை காட்டிலும் எந்த வகையிலும் சிறப்புடையதாகச் சொல்லப்பட்ட மற்ற அறங்கள் ஏதும் இல்லை எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் பண்பின் மேலான தன்மை நன்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி